انباخ نور الله نشمذو نستعينه ونستحفه ونؤمن به ونتوكل عليه ونعون بالله من شعور انفضنا من سيئات اعمالنا من يضلل فلا مضل له ومن يضل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا محمدًا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا <تصفيق> الله وأطيعوا الله تعالى يقول فهو أفتق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اتتفوا فقد اهتملوا بثالا وإظما مبينا صدق الله العظيم وقال نبينا عليه صلاة والسلام من آلا مسلما فقد آلا لي ومن آلا لي فقد آلا الله وراء تضراني علواتك أرلالن نقراتك أن قريون തരുബലോക വെച്ചനമാഹിയ വള്ളനായൽ അല്ലാഹു ജല്ല സ്വഭാനഹു വതാലാഹു കേ ഉഹല്ലനൈത്തം ഉരിതാസ അൽഹംദുലില്ലാ സലാത്തു വസലാമു ഖരണിയം ഇരീത്തം അഹിലന്തു കോരന കൊറിയ ഹനുമ്പക്കട്ട അല്ലാഹുൻ സൂറ അർമൈ നബി സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകളുടെ മേരും அண்ணானின் அடிச்சவத்தை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சகாபாக்கள் அவர்களை சுயர்ந்தவர்கள் பின்பற்றியவர்கள் அல்லாஹ் நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவலாம் சிறப்பான நாளிலே ஜும்மாவனுடைய நிறைவேற்றிச் செல்லும் பொருட்டு அல்லாவனுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் இறைநேச செல்வர்களே அல்லாவனுடைய நல்லதியார்களே எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்க சக்தியுள்ள நாயன் அம்மாவுக்கு செல்லும் அம்மாலாவை பயந்து அங்கு நடந்து கொள்ளுமா இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு படித்திருக்கிறாரோ கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமா எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுக்க வைத்திருக்கிறாரோ விலக்கி வைத்திருக்கிறாரோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ள வேண்டும் அல்ல உன்னுடைய நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே ஒரு இஸ்லாமியரை பொறுத்த வரையிலே இன்னொரு நபருக்கு நோவினை செய்வது அவருக்கு துரோகம் இணைப்பது இன்னொரு முஸ்லிமுக்கு அல்லது இன்னொரு நபருக்கு சகோதரர்களை இடையூறு செய்வது மிகப்பெரிய பாவமாக தூற்றமாக இருக்க அநேகமான இஸ்லாமிய சகோதரர்கள் இதிலே கவடையமாக இருந்து கொள்ளுவதை நாங்கள் பார்த்தோம் அங்கு சகோதரர்களே அருமையில சந்தம் லாஹு அலிஹி வசல்லாம் அவர்கள் மனிதர்களிலே நல்லவர் மனிதர்களிலே சிறந்தவர் உங்களிலே சிறந்த மனிதர் என்றார்கள் சொல்லு அலை எனவே அந்த சகோதரர்களை இன்னொரு ஹதீசிலே பார்க்கிறோம் என்பதே அடுத்தவருக்கு நலவை நாடுதல் தான் என்று சொல்கிறார்கள் சொந்தமாக எவ்வளவு தெளிவாக அழகாக சொல்லமாக வெறும் வணக்க வழிபாடுகள் நோன்பு மட்டுமல்ல வெறும் சடங்கு சம்பிரதாயங்கள் அடுத்தவருக்கு நலமை நாடுதல் என்று சொன்னார்கள் சொந்தமாக அலைகிறது எனவே ஒரு முஸ்லிம் அடுத்தவருக்கு தீங்கு செய்வது அடுத்தவருக்கு சுரோகம் செய்வது அடுத்தவருக்கு இடையூறாக நடப்பது அவருடைய எல்லா நன்மைகளும் அழிந்து போவதற்கு அது காரணமாக இருக்கிறது அவர் எவ்வளவுதான் அமைச்சாலும் அது அருசம் இல்லாமல் போய்விடும் அது சம்பந்தமாக நிறைய நாங்கள் பார்த்தோம் வசல்லம் அவர்கள் கெட்ட குணங்களிலே மோசமான குணங்களிலே ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாத குளங்களிலே பொறாமையை வகைப்படுத்தி இந்த பொறாமையை பற்றி சொல்ல வந்த சர்வதா அலை சிவசல்லம் அவர்கள் சகாபாக்களுக்கு மத்தியிலே ஜாகிலியா பண்புகள் கொஞ்சம் வரப்பாக்குகின்ற பொழுது உடனே அவர்களை பூவிட்டு அவர்களுக்கு தந்தியா செய்து என்ன சொல்லுமா உங்களுக்கு மத்தியிலே அது ஊர்ந்து வருவதை நான் காணுகிறேன் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அதனால் ஒருவரை ஒருவர் அதற்கு எதிராக எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்வது அற்பு சகோதர்களே பொறாமைதான் ஒரு மனிதன் எல்லா பாவங்களிலும் அகப்படுவதற்கு அது கொலையாக இருக்கிறார் தூண்யமாக இருக்கலாம் புறம்பெடுத்துவதாக இருக்கிறார் அந்த பொறாமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார்கள் இந்த பொறாமையும் ஒருவரை ஒருவருக்கு காரணம் இல்லாமல் கோபம் அதாவது கோபம் அந்த சகோதரர்களே அழைத்து வசதம் அவர்கள் இந்த இரண்டு குளங்களையும் எப்படி வர்ணிக்கிறார்கள் என்றால் அது மொட்டை அடிக்கக் கூடியது என்று சொன்னார் ஒருவர் ஒரு காரணம் இல்லாமல் கோபித்துக் கொண்டு பேசாமல் அவரை புறக்கணித்து நடக்கின்ற இந்த இரண்டு பண்புகளையும் ரத்து கலையை மொட்டை அடிப்பது போன்றது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நான் தலையை வடிப்பதை சொல்லவில்லை என்ன சொல்றது எனக்கு தெரியுமா நாவீதனின் கத்தி பாபரின் கத்தி எப்படி ஒருவரின் முடிகளை வடித்து விடுமோ மொட்டையடித்து விடுமோ அதே போல ஒருவருடைய ஈமானை ஒருவருடைய மாற்றத்தை ஒருவருடைய தீனை மொட்டையடிக்க கூடியதுதான் இந்த பொறாமையும் கோபமேட்டார்கள் ஒருவரோடு கோபித்துக் கொள்வது சும்மா ஒருவரோடு ஜெல அவர் பிடிக்கிறதே இல்லை இவருக்கு வாகனம் அவருடைய வீடு அவருடைய முன்னேற்றம் இவருக்கு குடிக்கிறதே இல்லை ஏன் இந்த பொறாமிய சகோதரிகளை அல்லா கேட்கிறார் கொடுக்கிறது தடுக்கிறது நம்ம கையில் இருக்கிறது அது உங்களுடைய கையில் எனவே சிலருக்கு கொடுப்போம் சிலருக்கு கொடுக்காமல் இருப்போம் ார் எனவே அன்பு சகோதர்களே எந்த ஒரு விடயத்திலும் இன்னொரு முஸ்லிமின் இன்னொரு முஸ்லிம்க்கு அல்லது இன்னொரு நபருக்கு இடையூறாக அவர்களுக்கு எதிராக செயல்படுவது இப்படி செய்து செய்கிறார்களோ நோவினை செய்கிறார்களோ அவர்கள் பெரிய பாவத்தை செய்துவிட்டார் பட்டி எடுப்பது மட்டுமல்ல பெரும் பாவம் சிவச்சாரம் செய்வது மட்டுமல்ல பெரும் பாவம் இன்னொரு பொருளை கொள்ளையடிப்பது பெரும் பாவம் ஒருவது பெரும் பாவமாக சகோதரர்களே ஒருவர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி அவரை பற்றி புறம் பேசுவது அருவருக்கான ஒரு பாவமாக இருக்கிறது அதே அல்லாஹு உங்களிடையே ஒருவர் தன்னுடைய சகோதரனின் அறட்சியை சாப்பிடுவாரா என்று அல்லா கேட்கிறார் சகோதரர்களை உலகத்திலே இன்னொருவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமான ஒரு குற்றம் தான் இல்லாத இடத்திலே அவரை புறம் பேசுவது அதனாலதான் அழைக்கி வல்லம் அவர்கள் விபச்சாரத்தை பற்றி சொல்ல வேண்டாம் பொழுது அது தீபா அசத்து விபச்சாரம் பாய்ந்த ஒரு கொடிய பாவம் தான் அல்லாதே தடை செய்திருக்கிறார் அதன் மூலம் எத்தனையோ விளைவுகள் நோய்கள் இன்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கோம் ஆனால் அவர் மிஸ் சன்னந்தாக வளைத்துவதற்கு புறம்பிக்குவது இருக்கிறதே ஒரு முஸ்லிமுடைய குறையை அமைத்து விடுவது அன்பு செவர்களே ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்தவரை அதை அம்பலப்படுத்தக்கூட இந்த அநேகமாக படித்தவர்கள் அநேகமாக சகோதரிகளை கல்வி கட்டவர்கள் அவர்களுக்கு வாட்ஸ்அப்பும் டுவிட்டரும் அடுத்தவர்களுடைய துறைகளை பரத்துவதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது இன்று நவீன ஊடகங்களிலே நாங்கள் அடுத்தவர்களுடைய மானத்தோடு விளையாடுகிறார்கள் அடுத்தவர்களுடைய சகோதரர்களை மரியாதையோடு விளையாடுகிறார்கள் அவர் இப்படி இவர் இப்படி பேஸ்புக்களையும் முகநூலே அவ்வாங்க சகோதரர்களை மானத்தோடு விளையாடுவதை பார்க்கிறோம் இது எவ்வளவு பெரிய அவர்கள் பெரிய பகிரங்கமான ஒரு குற்றத்தை செய்து விட்டார்கள் அன்பு சகோதர்களே அதனாலதான் புறப்பேசுவது இருக்கிறதே விபச்சாரத்தை விடக்கூடிய குற்றம் என்றார்கள் சொன்னதாக உடனே சகாபாசன் கூட ஆச்சரியப்படுகிறார்கள் கேட்கிறார்கள் யாரும் சொன்னா விபச்சாரத்தை கூட புறப்பேசுவதே சாதாரணமாக ஒருமுறை பற்றி பேசுவதாரே அது எப்படி கொடிய குற்றமாக பாவமாக இருக்க முடியும் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொந்தமாக அலைச்சிவோ சென்றம் சொன்னார்கள் ஒரு நபர் இன்னொரு முறைகள் உரம் பேசுகிற பொழுது அவருடைய வானத்தை போக்கிவிட்டால் அவருடைய குறையை வெளிப்படுத்திவிட்டார் எனவே அவர் அவர் சகோதரர்களே யாரை பற்றி புறம்பேசினாரோ யாருடைய மாட்டார் ஆனால் இவர் விபச்சாரம் செய்திருந்தார் இவர் உள்ளத்தால் மன உருகி தொடர்பு கொண்டு அழுது அல்லா இடத்திலே ஆனால் அது அவருக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே உள்ளோம் என்று அவரை ஒருவேளை அந்த மன்னிக்கலாம் ஆனால் அதே போல வட்டியுடைய விஷயத்திலே வட்டி நம்ம எல்லோருக்கும் என்னோடு போர் செய்வதற்கு வாங்க என்று சொல்லி பட்சம் அதற்கு தண்டனை இருக்கிறது ஆனாலும் அவர் அற்பிப்பா வட்டிகளிலே மிக உன்னதமான வட்டி வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி என்று தெரியுமா என்று கேட்கிறார் வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி ஒரு லட்சம் கொடுத்து ஒன்றரை லட்சம் எடுக்கிறது அல்ல ஒரு கோடி கொடுத்து ஒன்னரை கோடி எடுக்கிறது அல்ல வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி ஒரு முஸ்லீம் இன்னொரு விளையாடுவது என்று சொன்னார்கள் அனைத்து ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் மானத்தை மானவங்கப்படுத்துவது வட்டிகளிலே மிகப்பெரிய வட்டி என்றால் மிகச்சாரத்தை விடக்கூடிய குற்றம் என்றால் சகோதரர்களே அநேக இதை சாதாரண விடயம் என்று நினைத்திருக்கிறார்கள் அதனால் தான் சத்தம் பாபு அவர்கள் இந்த பாவங்கள் இந்த குற்றங்கள் தலையை வடிப்பது போல நாவின் சக்தி ஒருவனுடைய தலையில் இருக்கிற முடிகளை வடித்து விடுவது போல ஒருவனுடைய மாற்றத்தை அவருடைய தொழுகையை அவருடைய சதக்காவை அவருடைய அம்ராவை அவருடைய சச்சை அவருடைய நல்லவர்களை அத்தனையுமே பாடாக்கிவிடும் இன்னொரு சதத்தை நாங்கள் பார்க்கிறோம் அல் சத்தல் ஹசனா சமாசு நல்லவர்களையும் சாப்பாக்கிவிடும் என்று சொன்னார்கள் எனவே சகோதரர்களே முஸ்லீம் முஸ்லீம்க்கு ஒரு ஹதீசிலே அழகான குணங்களை சொல்லித்தார்கள் இந்த இஸ்லாம் இந்த உலகத்திலே வியாபித்தது நம்முடைய பேச்சால் அல்ல நம்முடைய வலிமையினால் அல்ல நட்புகளே இந்த உலகத்திலே இஸ்லாம் பரவியது என்ற நட்புணத்தினால் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் அந்த நட்புணம் அந்த நல்ல குணங்கள் எங்களிடத்திலிருந்து அப்படியே நம் இன்று அதாவது அகன்று கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாமினுடைய மிக முக்கியமான ஒரு விளயம் அஹ்லா என்கிற அந்த பகுதி அதனை நாங்கள் குறைவு செய்வோமே ஆனால் அல்லாஹிடத்திலே நாம் எல்லாம் சகோதர்களே நம்மளை சூழ ஒரு பெரும்பான்மை அவர்கள் விசாரத்தை ஏற்றுக்கொள்ள அவர்கள் அல்லாஹருடைய வழங்குவதற்கு அவர்கள் இசாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் விசாரத்துக்குள்ளே நுழைவதற்கு நம்முடைய குடும்பங்கள் நம்முடைய செயல்பாடுகள் தடையாக இருக்கிறது என்றால் சகோதரர்களே அல்லாஹிடத்திலே நாங்கள் நிச்சயமாக இதற்கு பதில் சொல்லி நம்முடைய குணம் ஒன்று போதும் அவர்களின் விரும்புவதற்கு விளங்குவதற்கு வருவதற்கு அன்பு சொவர்களே நாங்கள் மிக மோசமாக நடந்து கொள்ளுகிறோம் அல்லாஹனுடைய சொல்லுகிறார்கள் ஒருவருக்கு அல்லாஹு சாலா கொடுத்த அந்த நியமத்துக்காக ஏன் புறாமைப்பட வேண்டும் சகோதரர்களே அதற்கு நபி அல்லா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹஜீஸை பார்க்கிறோம் அருமை நபி சொந்தமாக அவர்களுடைய சமூகத்துக்கு மச்சிதன் நபவிக்கு வந்து கொண்டிருந்த ஒரு நபர் எல்லாரும் சபையில இருக்கிறார் நபிவர்களுடைய மகிழத்திலே எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒருவர் உணவு செய்து கொண்டு பாதச்சியை தையினால் தூக்கி கொண்டு உணவினால் முகத்திலிருந்து வடுகிகிற தண்ணீரை தொலைத்துக் கொண்டு ரசூங்களுடைய சபையை நோக்கி வருகின்ற அருமை நவி சங்கமாக அழகி வசனம் சொல்லுகிறார்கள் அதோ சொர்க்கவாசி ஒருவர் வருகிறார் ஒருவர் இரண்டாவது நாளும் மூன்றாவது நாளும் இருந்தாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது நம்ம அவர்களுடைய பொன்னான வாயிலான தொக்கவாதி ஒருவர் வருகிறார் காட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரே சந்தேகம் இருக்கிறாரா அவர் நுழைய மாட்டார் என்று சந்தேகம் இருக்கிறாரா ஏழை அவர்கள் சொர்க்கவாதி என்று உலகத்திலே சொல்லிவிட்டார்கள் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது அங்கே இருந்த ஒரு வாலிபர் அப்துல்லாஹின் என்கிறவர் யோசிச்சார் இவரை கொஞ்சம் செக் பண்ண இவருடைய பேக்ரவுண்ட பார்ப்போம் இவருடைய உள்ரங்கத்தை பார்க்கணும் ஏன் இவரை என்று என்று உலகத்திலே தெரியுமா கொஞ்சம் அனுமதி தாருங்களா நான் விருந்தாளியாக உங்களுடைய வீட்டிலே தங்குகிறேன் அந்த சுத்தமான நல்ல மனம் உள்ளவர்களோ அதை வாங்க விருந்தாளியாக இருந்தார்கள் நான் உங்களை கவனிக்கிறேன் அவருடைய வீட்டிலே போய் மூன்று நாட்கள் தங்குகிறார் ஏன் புகழ்ப்படுவதற்கு அவர் என்ன செய்கிறார் என்று பார்ப்பதற்காக இவர் அவருடைய வீட்டிலே போய் மூன்று நாள் தங்குகிறார் ஆனால் ஆச்சரியம் அவருக்கு அப்படி புதுமையாக ஒன்றுமே தெரியல புதுமையாக ஒன்றுமே தெரியல்ல மூன்று நாட்கள் தங்கியதற்கு பிறகு சொல்லுகிறார்கள் தோழவர்களை என்னை தங்க வைத்தீர்கள் என்னை கவனித்தீர்கள் ஆனால் நான் உங்களுடைய வீட்டிலே மூன்று நாட்கள் தங்கியதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களை மூன்று நாளும் அதோ சொர்க்கவாதி வருகிறார் பார்த்துக் சொன்னார்கள் எங்களை நீங்க என்ன அமை செய்வீங்க என்று பார்ப்பதற்காகத்தான் நான் உங்களுடைய வீட்டிலே வந்து தம்பினேன் ஆனால் அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல்ல எங்களைப் போலதான் நீங்களும் அமல் எங்களை போல சொல்லுறீங்க எங்களை போல கொஞ்சம் எங்களை போலவே நடந்து கொள்ளுகிறீர்கள் வாங்க அல்லாஹனுடைய சூதரன் சந்தமாக செல்லம் மூன்று நாளும் என்னை சொருக்கவாது என்று சொன்னார்கள் என்றால் அதுல நிச்சயமாக யதார்த்தம் இருக்கு உண்மை இருக்கும் என்றால் என்னுடைய வாழ்நாளிலே யாரிடலும் எவருடனும் எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் பொறாமைப்பட்டது கிடையாது யாரை பற்றியும் என்னுடைய உள்ளத்திலே சத்ததும் மஞ்சளமும் புரோதமும் கிடையாது என்று சொன்னதோடு அந்த அப்துல்லா என்ற வாழ்வர் அவரை கட்டி அணைத்து இதுதான் காரணம் உங்களை இந்த அளவுக்கு உயர்த்தியது உங்களுடைய அமல்கள் அல்ல இந்த நல்ல குணம் இது எல்லோரிடத்திலும் இல்லையே எங்களால் முடியாதே என்று சொல்லுகிறார் அன்பு சொல்பவர்கள் ஒரு மனிதனை அல்லாத மிக உயர்ந்த இஸ்தானத்துக்கு கொண்டு போவது தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் ஒருவருடைய பார்த்து சந்தோஷப்படுங்கள் சொல்லுங்கள் பாரஸ் என்று சொல்லுங்கள் அவருக்காக துவா செய்யுங்கள் அவருடைய விரோதியாக மாறிவிட வேண்டாம் இன்று எத்திரையோ குடும்பலுக்குள்ள ஆறுகளே அண்ணனுக்கு விருப்பம் இல்லை தம்மி முன்னேறிக்கிறது நம்பிக்கை விருப்பம் இல்ல அண்ணன் முறை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு விருப்பம் இல்ல அடுத்த ஏதோ உலகில பொறாமைப்பட்டு விடுவதும் அல்லது சூரியம் செய்வதும் இப்படி எல்லாம் பெரும் பாவங்கள் செய்வதற்கு இந்த பொறாமைதான் காரணமாக இருக்கிறது அதனாலதான் அவர் மீதாக வசலம் ஒருவரை இன்னொரு மீது பொறாமைப்பட வேண்டாம் அதே போல ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டாம் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டாம் சோதர்களே ஒரு நாள் போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வியாபாரி அவருடைய வியாபாரத்திலே மோசடி செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய தானிய மூளைக்குள்ளே கைய போட்டு பார்த்தா தானியங்கள் நல்லா இருக்கிறது சகோதரிகளை சொன்னதாக வலகி செல்லம் கேட்கிறார்கள் ஏன் இந்த மோசடி செய்கிறாய் நல்லதை மேலே வைத்து பழுதானதை மறைத்து விக்கிறாயே ஏன் இப்படி வியாபாரம் செய்கிறாய் என்று சொல்லிவிட்டார் எனவே ஒரு முஸ்லிம் அதனால் தான் சொல்லுவதாக இருந்தால் நல்லவன் மனைவி மொழி விஷயத்தில் கூட சொல்லுகிறார்கள் அடைந்தவர் தெரியுமோ உங்களிலே நல்ல குணம் உள்ளவர்தான் என்று சொல்லிவிட்டு உங்களிலே நல்லவர் தனது மனைவிக்கு நல்லவரை சொல்லமாக அழைத்தோ சொல்லமோ மனைவியோடு பிள்ளைகளோடு நல்ல பண்புகளோடு நடந்து கொள்ளுகிற பாடத்தை எங்களுக்கு கடைபிடிக்காததின் காரணமாக இந்த நாட்டில் பல நெருக்கடிகளுக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் சகோதரர்கள் அதான் நல்லதாக அவரு சந்தமாக சில சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள் அதே போலதான் ஒருவர் கோவிச்சு காரணம் இல்லாமல் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமோடு மூன்று நாட்களுக்கு மேலால் கோபித்துக் கொண்டிருப்பதே பேசாமல் இருப்பதை அவருக்கு ஹலாலாக மாட்டாது என்று சொன்னார்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ரெண்டு பேரும் கோபித்துக் கொண்டு சண்டை குடித்துக் கொண்டு பேசாமல் இருக்கிறார்கள் என்றால் ரெண்டு பேரும் சந்திக்கின்ற பொழுது அப்புறம் பார்த்துட்டு போகாமல் யார் முதலாவது பேசுகிறாரோ அத்ததாக்கும் கோபத்தை மறந்து புரோகத்தை மறந்து அவர் தான் எனக்கு அடித்தாரு அவர் பேசினா தான் நாம் பேசுவேன் அவர் வந்தாத்தான் நாம் வருவேன் என்று இல்லாமல் யார் தன்னுடைய தன்னோடு கோபித்துக் கொண்டிருப்பவரை சந்திக்கின்ற பொழுது முதலாவது ஆரம்பிக்கிறாரோ அவர்தான் உங்களில் நல்லவர் என்றார்கள் கோபத்தின் விளைவுதான் அவர்களிடத்தில் வந்து சொந்த ஏதாவது சொல்லுங்க எனக்கு உபதேசம் செய்யுங்க என்று கேட்க நேரத்தில் அருமை நபி சொந்த கோபம் கொள்ளாதே கோபம் கொள்ளேபம் ஒரு ஆண்டுகளிலே இதை நல்ல மக்கள் அல்லா விரும்புகிற மக்கள் அதிகார மக்கள் அவர்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் கஷ்டத்திலும் சுகத்திலும் எல்லா நிலைமையிலும் கடற்கா செய்வார்கள் என்று சொல்லிவிட்டும மீனல் ரயில் கோபத்தை விழு மிக விருப்படிப்பார்கள்க்குவார்கள்ார்கள் கோபத்தை செயல்படுத்த மாட்டார்கள் கோபத்தினால் ஏற்படுகின்ற விளைவுகள் எத்தனையோ பேர் சிறைச்சாலைக்கு போனால் அவசரப்படுத்துகிறார் நான் கோபப்பட்டதனால நான் அவசரப்பட்டதனால இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் சொன்னார்கள் அவசரம் செய்ய அவசரமாக சூடாகிறது அதை செயற்படுத்து மிக அந்நி நபி அவர்கள் சொல்லுகிறார்கள் தாமதம் சிந்தித்து செய்வது யோசனை பண்ணி செய்வது ஒரு காரியக்கு சிந்தனையோடு விளங்குவது அவசரப்படுவது உள்ளது என்றார் எனவே அன்பு சகோதரர்களே அருள் சொல்லுகிற இன்னொரு உபதேசம் தான் ஒருவரை ஒருவர் கோபித்துக் கொள்ள வேண்டாம் அடுத்ததாக ஒருவரை ஒருவர் வட்டி விலக்க வேண்டாம் ஒருவரை ஒருவர் புறக்கணித்து நடக்க வேண்டாம் அதிகமான சமூகத்திலே சகோதரர்களே ஒருவரையின் ஒரு பெட்டி நடக்கிறது அன்பு சகோதரர்களே ஒரு சகோதரனை நல்ல பண்புள்ளவர்களாக உள்ளவர்களாக யார் தன்னை ஆக்கிக் கொள்ளுவார்களோ சந்திகிறார்கள் அவர்கள் தான் நாளை நாளையிலே எனக்கு சமீபமாகி இருப்பார்கள் எனக்கு சமீபமாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல ஒரு மனிதனுடைய அந்த நன்மைகள் நிறுத்தக்கூடிய தராசையை கனமாக்கக்கூடிய அமல் சகோதரர்களே அவைகளும் கனமான அமல்கள் தான் எங்களுடைய நன்மைகளிலே கனமான பாரமான அமல் அல்லாபுரத்திலே கூடுதலான நன்மையை பெற்று தருகிறார்கள் நல்ல குணம் என்று சொல்கிறார்கள் சகோதரர்களே நல்ல இந்த குணங்களை நமது வாழ்க்கையில ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நக்குளம் உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் இதை எங்களுடைய ஊர் மக்களிடத்தில் அடிமட்டத்தில் இருந்து வரவேண்டி இருக்கிறது எனவே அல்லா ஜல்ல பிரதான புகசான மேலான நீர்வு விளங்கி செயல்படங்களுக்கு தீர்வு செய்வானாக விவசாயிகளை போர்த்தி கொள்ளுவாயாக நல்ல அலாப்புள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக இந்த நாட்டில் எங்களை பாதுகாப்பாயா எங்களை அந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எங்களை பற்றிய கோபத்தை ஆத்திரத்தை அவருடைய உள்ளத்தில் போட்டுடாதயா அவருடைய உள்ளத்தில் எங்களை பற்றிய நல்லெண்ணங்களை போருவாயா இந்த நாட்டில் எங்களை பாதுகாப்பாயா உலுவலக முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா அனைத்து